தீமை வரும் போது நீ தீமை இல்ல தீமை கஷ்டப்படாதுன்னு சொன்ன உனக்கு வந்தா தெரியும்பா அப்படின்ட்டு அதனால என்ன பண்ண நல்ல மகிழ்ச்சியா இருக்கு அந்த மகிழ்ச்சியா வரும்போது அத மகிழ்ச்சியா கருதாம இருக்கிற பக்குவப்படுத்திக்கிறான அதான் அதான் என்ன பண்ற அது இறுதி நீங்க பூனியமும் சொல்ற சொல்ல மாட்டானே சொன்ன கண்ணி பிறந்திருமே அல்லது சமயத்தை பூத்துக்குறான் நம்மா கூப்ப ஒண்ணும் பூத்துல உண்மைதான் இப்ப இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு போறேன்னா எதிர்பார்க்கல அந்த வீட்டுல வாங்கையா சாப்பிட்டு போலாம் நாங்க என்ன விசேஷமோ தெரியல இட்லி வைக்கிறாங்க இடியாப்பாங்க வடை வைக்கிறாங்க பொங்கல் வைக்கிறாங்க இதுக்கு சாம்பார் ஊத்துறாங்க மொளாப்பிடுக்குறாங்க அப்படிங்கிற இல்ல அந்த நாள்ல என்ன பண்ணணும் இந்த இடியாப்ப வைக்கிறாங்க இட்லி வைக்கிறாங்க சட்னி சாம்பார் வைக்கிறாங்கன்னு நினைக்கப்படாது திருவருள் இன்னைக்கு என்னமோ இப்படி சாப்பிடணும்னு குடுத்து வச்சிருக்காரு சிவ சிவ அதன் பெரும் மகிழ்ச்சியா கருத இந்த மகிழ்ச்சியை மகிழ்ச்சியா கருதாம இருக்கிற பக்குவம் வர வரத்தான் துன்பத்தை துன்பமாக கருத மாட்டா சொன்னது ஒரே ஒரு ஆள் திருவள்ளுவர் இந்த தேனியும் சில பேர் கூட சொல்லுவாங்க நம்ம இதுலுடைய ஒருவர் சிவப்பிரகாசம் பேர் இல்ல பத்தொன்பது வடக்கு வீதி லால்குடிங்களா அவர் தன்னுடைய மனைவி ஆட்சி அஞ்சு எழுபத்தி ஒன்பது ஆகுது ஒரு நாள் கூட தான் மனைவி சமைத்ததாலே வருத்தப்படுது ஏதா ஏதேன்னு ஒரு புளிப்பா இருக்குதா உப்பா இருக்குன்னு சொன்னா என்ன நான் ஒன்னும் போட மாட்டேன்னா ஒரு நாள் கூட சொல்றது இல்லையா சத்தியம் இது மனைவி பாராட்டுறாங்க கூட இருக்கவங்க சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு உப்பு போட்டா தேவைலாம் அல்லது சொன்னா தேவை தான் சொல்ல மாட்டான் பருமாட கொண்ட மனைவிதான் த வீட்டுல சாப்பிட சொல்ல மாட்டார அவருக்கு என்ன ஒண்ணு என்ன எல்லாம் இதுவரைக்கும் போகுது எவ்ளோ சொல்றோம் என்ன உப்பு போடும் ஒரு மிளகாய கிள்ளி போடும் ஒரு மிளகா அதிகம் சொல்லுவாங்க தவிர நம்ம அதை கடைபிடிக்க மாட்டோம் அவர் தன் வாழ்நாள் போற கடைப்பிடிக்கல அவர் அப்படி இயல்பா இருந்துட்டா அவங்க மனைவி வருத்தப்படுவதே தான் ஒரு இந்த மாதிரி சாப்பிடும் போது ஒரு உப்பு பப்பு இருக்கான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க இருந்தா இவங்க சாப்பிடலாம நான் போறேன் ஒரே உரப்பா இருக்கு அவரை எண்ணெய் எடுத்து கொட்டிதான் சாப்பிட்டேன் சாப்பிட்டாங்களோ அவங்க அப்படின்னு கருத்தப்படுறாங்க எங்க இப்பொழுது லால்குடி பத்தொன்பது வடக்கு வீதி திருத்தவத்துறை அதனால இன்பம் வருகின்ற பொழுது அதை இன்பமாக கருதாமல் இருக்கின்ற அந்த பண்பை வைத்துக் கொண்டால் துன்பம் வரும்போது அந்த பயிற்சி ஏற்படும் கம்பர் பெருமான் நாளைக்கு இந்த அரச ஒதான் நீதான் நாளைக்கே பண்ணன் இருக்குனு என்று நீ வந்துரு தெரியுதா என்று சொல்லி ஆரம்ப தசரதன் சொன்னாராம் காதல் உத்தியில் இருவினை ஒப்பு காதல் உத்தி ஆஹ் அது கூட பின்னால இது அருமை சொல்லுகிறேன் காதல் உத்தியில் அன் நாளை இருந்து நீ தான் அயோத்திக்கு அரசு அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா இன்னைக்குதான் அப்பாவுக்கு புத்தியே வந்துருக்குது கால வைக்க மாட்டேன்ட்டார என்று நினைக்கல மகிழ்ச்சி படையாம் சரி மகிழ்ச்சி படாம இருந்துட்டு இது வரைக்கும் செய்தியாளர் கிட்ட மாமா வீட்டுக்கு போவோம் அங்க வருவோம் இங்க வருவோம் இன்னுமே அரசுக்கு வந்தோம்னா போக முடியாத என்று இகழம் இல்லையான் காதல் உற்றில இதெல்லாம் இந்த லட்சம் கோடி போறயா கோடி பொறும் காடன் இது என்று உதானே அப்பாவுக்கு பிறகு அந்த காலத்துல மன்னர் எல்லாம் இது குடியாட்சியா இருந்தது குடியாட்சி இல்ல அதனால அப்பாவுக்கு பிறகு இது என்று உணர்ந்தும் சரி நம்ம அப்பா அந்த மாதிரி எளிமையா இருக்கும் போது டாட்டா அரசு கொடுக்கும் போது எடுத்துக்கிட்டதுனாலதான் ஆண்டு ஆண்டாங்க என்ன பண்றது அதனால காதல் உற்றிலன் இகழ்ந்த இளன் கடன் ஈதென்று உணந்தும் அடுத்தவரி இளைஞர் உலகம் இல்லையே யாரு கொற்றவன் ஏவியது அதுவே நீவியற்கென உணந்தும் அப்பா என்ன சொல்றாங்க அதுதான் வேற வார்த்தை அது யாது கொற்றவன் ஏவியது இங்கேயும் தெரிய பின்னால் நீ வந்து நீ போய் தாளிடம் கடைகள் தாங்கி தாங்கறோம் அங்கேயும் அதுவே நீற்கன நினைந்தும் அப்ப நீ தாலே நின்றான் எப்பணி நீ நாளையிலிருந்து ஆளணும் பா என்று சொன்னதை ஏற்றுக் இந்த ரெண்டு பேரும் எப்படி ஜென்மத்தை கொளுத்துனா கூட அது கொளுத்தாம இன்பம் விழையாதான் காதல் உத்திலன் இகழ்ந்திலன் அப்பா நீ போய் தாளிலும் தரைகள் தாங்கி தாங்கறும் தவமையில் கொண்டு புடினும் காணும் தண்ணி புண்ணிய துறைகளாடி ஏடி இரண்டு ஆண்டில் வா என்று சொன்ன உடனே அப்பவும் ஏன் நீ அரசு ஏற்கு சொல்லும்போது மகிழ்ச்சி பெற்றிருந்தால் அல்லவா நீ விடுக என்று சொல்லும் போது துறவு மேற்கொண்ட அப்படி வாழணும்பா அதை அப்பா இருவனி ஒப்பு நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே எனக்கு என்னப்பா நாயகம் தலைமை இருக்கு நாயகம் என்ன தலைமை எனக்கு என்ன தலைமை இருக்கு நன்றி செய்வே தீமை செய்யும் அதான் யாது கொற்றவன் ஏவி திருவாதகத்தோடு கம்பராமாயணம் வராது கம்பராமாயணம் வந்தா திருவாதகம் வராது தண்ணி குறைந்துருமே வரலாம் கொற்றவன் ஏவியது அதுவே நீதி அப்பணி தலை நின்ற இதைத்தான் சொல்ல திருவள்ளுவர் தான் இப்படி சொன்னது அப்ப இன்பத்துள் இன்பம் கிடையாது காலையில வச்சு பொங்கல் வச்சு இட்லி வச்சு என்ன சிவகுமார் பர்மா வச்சு மூஞ்சி வச்சு அப்படிங்கிறாங்க வைக்கும் போது நாளைக்கு எங்கயாவது சென்னைக்கு போகும் ஐயா இன்னைக்கு கடை இடப்பு கடையைதான் கிடையாது பழக்கடை கூட கிடையாது பாரிஸ்ல இறங்கி போனோம்னா என்ன வருது யூனிவர்சிட்டி போய் அப்புறம் மயிலாப்பூர் போய் அதான் வரணும்னா ஒரு பழக்கடை கூட கிடையாது நேற்று சிவ என்ன நெய்வேலியில அந்த இட்டி சாம்பாடு தடிச்சி மொளா அப்படி வேணுமான்னு கேட்டாங்களேன்னு இன்னைக்கு மகிழ்ச்சியா இருந்தா அன்னைக்கு பழக்கூட இல்லன்னு கூட மயிலாப்பூர்ல தவிக்கணும் இன்னைக்கு என்ன பண்ணணும் திருவருள் ஐயா போறியா போற உங்க அன்பு ரொம்ப அருமையா இதுக்கு மேல என்னால முடியலையா என்று சொல்லிவிட்டு அதை பத்தி ஒரு பெரும் மகிழ்ச்சி வரும் கூடாது இருந்தால்தான் அன்னைக்கு பழம் கூட இல்லாத போது மெதுவா நம்முடைய கால்நடைல மயிலாப்பூர் போயிட்டு இருப்போம் அருமையான இவையெல்லாம் கூட்டை சொல்லுவதே இருக்கு பின்பற்றி நடப்பதற்கு திருவள்ளுவர் கசடர கற்க கற்றவின் அதற்கு தக நிற்க அதற்கு தக நிற்க வரமாட்டா அப்படி எங்கும் வருவார் ஆகவேதான் இப்பொழுது ஊழகியல் முன்னை வல்வீன பாசுரம் கேட்பதற்கு என்ன தகுதி வேணும் எந்த பாசுரம் இருவினை ஒப்பு இருக்கணும் மகிழ்ச்சி வருகின்ற பொழுது அதை மகிழ்ச்சியில் தலைப்பதோ துக்கம் வருகின்ற பொழுது துக்கத்தில் அதை திளைப்பதோ வரக்கூடாது நன்மை வரினும் தீமை வரணும் ரெண்டு ஒப்ப திருவருள் நாம செய்ததுக்கு நம்ம அணிவிக்கணும் அதை அணிவிச்சுதான் ஆகணும் வேற என்ன பண்ண முடியும் தாய்மான நன்மை வரினும் வருக மற்ற தீமை வரின் வருக மற்ற எது வரினும் வருக அவ்வளவுதான் இப்படிப்பட்ட நோக்கு அதான் இந்த மாதிரி இருவினை ஒப்பு யாருக்கு வந்ததாம் அந்த பாண்டி மன்னனுக்கு அதனாலதான் இந்த பாசோர்ட் கேட்க முடிஞ்சது முன்னை வல்வீனையும் நீங்க முதல்வனை அறியும் தன்மை தும் நீனான் எதனால வீணைகள் ஒத்து தூளை என நிறி நல்வினை தீவன ரெண்டும் ஒப்ப கருதும்படியான அந்த எண்ணம் வந்ததுனால இந்த பாசுரத்தை கேட்கலான் அப்ப இந்த பாசுரம் அவ்வளவு பெரிய பாசுரம் உயர்ந்த பாசுரம் ஊலகியல் வேத நூல் ஒழுக்கம் என்பதும் நீலபூமை நெறி சிவ நெரியும் ஒழுக்கம் ஒழுக்கம்னா வழி சொல்லுகின்ற மறைகள்ல சொல்லப்படுகிற ஒழுக்கம் மறைகள் சொல்லப்படுகிற திருக்குறளின் ஆண்மரி தான் அதுல சொல்லப்படுகிற ஒழுக்கம் தான் ஒழுக்கம் என்பதும் நிலவு மெய் நெறி அந்த ஒவ்வொரு ஆன்மாவும் அடைய வேண்டிய அந்த நெறி நிலைவாக அந்த ஆன்மா அடைய வேண்டிய நெறி சிவநெறியதென்பதும் சிவநெறிதான் தலையாய நெறி நிலையாய நெறி என்பதும் காலதிவாய் ஆமானார்கள் கான் கீழார்கனும் பால தென்னவன் அறியும் பான்மையால் இந்த திருப்பாசுரத்தை கேட்கணும்னா இந்த தகுதி வரணும் இந்த தகுதி மன்னனுக்கு இருக்குது அந்த அமலர்களுக்கு இல்ல இல்லையானாலும் நல்லவருக்கு வந்தது பொட்டி தீவிர கிடைக்கும் நல்லவர் ஒருவர்னால அவர்கள் இந்த கேட்டுபடி ஆயிட்டான் இப்படி முன்னோரை சொல்லி இந்த பதிகத்தை சொல்கிறார் என்ன பதியம் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணன் வேந்தனும் ஒங்குக ஆழக தீயது எல்லாம் அரண் நாமே சூழ் பையகமும் துயர்த்தீர்கவி முதல் பாசுலாம் இந்த வையகம் உள் இந்த உலகம் துன்பத்தினின்றும் நீங்க வேண்டுமானால் குறித்துக் கொள்ளுங்கள் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் ஒன்று நல்ல அந்தனர்களும் வானவர்கள் வானவர் ஆணினம் மாணவர்களும் ஆணினம் பசுக்கூட்டங்களும் வாழ்க என்று சொன்னனர் இரண்டாவது வீழ்க தன்புணல் நல்ல மழை காலத்தில் வேந்தனும் ஓங்குக நாட்டை ஆளுகின்ற ஆட்சி சிறப்பாக இருக்கணும் அப்ப முடியாட்சி இப்ப குடியாட்சி எப்படி இருந்தாலும் ஆட்சி சரியா இருக்கணும் சரியா இருக்கணும் ஒண்ணு ஒண்ணு நம்பிக்கை இல்லாத திருமணம் போட்டே ஒழிச்சுக்கிட்டு இருந்தாங்க எப்படி வாழ்றது வேண்டாம் நம்பிக்கை இல்லா தீர்மானமே போட்டு இந்த நாடு எப்படி வாழும் சிவஜீவ நல்ல வேந்தனும் ஓங்குக ஆளுக தீயது நான்காவது இந்த தீமையான செயல்கள் எல்லாம் தீமையான நினைவுகள் தீய செயல்கள் தீய சொற்கள் இவை நீங்க ஆடு சக்தி எங்கு பார்த்தாலும் எல்லாம் அரண் நாமமே சோழ நீ வெயில போனா சிவசிவா சிவச்சிவா சிவச்சிவா நம்ம கஞ்சனூர்ல சிவசிவ சேட்டியா இருந்தா தெரியுமா தெரியும் தெரியும் அவரு நாங்க எல்லாம் போன வரவேற்பது என்னன்னு கேட்டீங்கன்னா வாங்கையான்னு கேட்டு பழக்கமே இல்லை இப்படி கண்ட உடனேயே பண்ணுவன வாங்குவா சுவச்சுவா சுவச்சுவா சிவசிவான் மேலிவா அப்படி வந்து அதனால எங்கும் அரண்மணியூழ்கே இது இருந்ததுன்னா பையகம் துயர்த்தீரும் இந்த நாலு வரி பாட்டுக்கு நான்கு பாடல் உரையெழுதுகிறார் நம்முடைய செய்கிழா கால என்ன சொன்னோம் செய்கிழா வந்து என்ன சொன்ன எந்த ஆசிரியர் மட்டுமல்ல சொன்ன வெறும் ஒரு இலக்கிய ஆசிரியர் மட்டுமல்ல நல்ல ஒரு சமய அமைப்புல சொல்லுகின்ற சமயாசிரியரும் ஆவார் இப்பொழுது ஒரு உரையாசிரியரும் ஆவர் உரையாசிரியரும் ஆவர் பாசுரம் ஏழாம் நூற்றாண்டுல பாடினது எங்கே வையக்கரையில பனிரெண்டாம் நூற்றாண்டில் அந்த பாஸ்வர்டத்தை எடுத்து வைத்துக் கொண்டு வரிக்கு வரி உரை எடுத்துகிற இப்படி நூலுக்கு நூலாய் உரைக்கு உரையுமாய் இருக்கின்ற இன்னொரு இலக்கியம் உண்டா இன்னைக்கு இருக்கிற இலக்கியங்கள் எதுவா இருந்தாலும் சரி இருக்கிறதா பிறர் விட்டு என்ன முடியுமா இல்லன்னு ஒரே நூல்தான் காப்பியத்திற்கு காப்பியமாய் வரலாற்றுக்கு வரலாறாய் உரைக்கு உரையாய் இப்ப அந்த உரையை சொல்கிற ஒரே ஒரு பாட்டு இதை வாழ்க அது மாதிரி இருபது பாசுரம் இருக்குது பனிரெண்டு பாசுரம் இருக்கு இருபத்தி மூணு பாசம் உடை செய்கிற இதை யோகிதையா செய்த திருவரை முற்றுவதற்கு ஒன்னேதான் போதும் திருமுக பாசுரம் என்று போட்டிருந்தா காலையில இருந்து தொடங்கி சாயந்தரம் அஞ்சரை அஞ்சே முக்கானா கூட ரெட்டியாரையார்ட்ட சொல்லிவிட்டு கொஞ்சம் இருங்க மன்னிக்கணும்னு சொல்லி அஞ்சே முக்காலுக்கு முடிக்கணும் யோகியதையா படிச்சா குற்ற அதுக்கு மேல அப்படிப்பட்ட அருமையான அமைப்பு வா அந்தனர் தேவர் ஆண் இனங்கள் வாழ்க என்று என்ன அந்த பாத்திரம் எப்படி சொல்லுது வாழ்க அந்தனர் ஆனம் அப்ப மூன்று வாழணும் அந்தனர் தேவர் ஆனினம் இனம் வாழ்க அப்படின்னார் ஏன் சொன்னார் இந்த மெய் மொழி பயன் உலகம் இன்புற சந்த வேள்விகள் முதல் சங்கரர்க்கு முன் வந்த அச்சனை வழிபாடு மன்னவாம் அந்தனர் வாழ்கை என்பது கேட்டால் நல்ல வழிபாடு மிகும் வேல்வி போன்ற வழிபாடுகள் எல்லாம் அந்த வழிபாட்டை ஏற்பொருள் யார் தேவர் ஏற்பொருள் சரி அந்த வழிபாட்டை ஏற்பொருள் தேவரும் வாழணும் சரி அந்த வழிபாட்டுக்கு முக்கியமான உறுப்பு எது என்று கேட்டால் பசுதான் அது ஐந்து பொருள்களாலும் தமக்கு தருகிறது இப்ப அந்த ஐந்து பொருள் வெவ்வேறு மாதிரி ஆகுது மலம் அந்த கோமியம் எல்லாம் அதெல்லாம் அல்ல வேற என்னமா சொல்லிட்டு இருக்கு அல்ல மலம் கோமியம் தான் ஏ இன்னைக்கு திருநீரா இருப்பது எது முற்போக்குல வேற ஏதாவது சரி அந்த இடத்த விட்டுட்டு திருநீர் இருக்கு வேற எதுன்னு இடத்தீப் பண்ண முடியுமா பசுஞ்சாவனம் இன்னைக்கு திருநீட்டு கேட்டேன்னு சொல்றேன் அதுலயே அந்த பசு அதை விட்டு குழைச்சு செய்யணும் சொல்றேன் சிவராத்திரிக்கு முன்னால் அது விதியெல்லாம் பார்த்தா ஏகப்பட்ட விதி இருக்கு அப்படிதான் இருக்கு சரி அப்பா அதை இட்டது நாள் இது வரைக்கும் யார் கெட்டா இல்லை நீங்க விட்டுட்டு வேற தொட வேற என்ன தொடர முடியும் திருநீரு திருநீருக்கு வேற எதிர்த்தட்டு இருந்தால் அந்த அந்த ஆங்கிலத்தில் இருக்கிற அந்த நீரும் மலமும் உடலுக்கு ஏற்றது உடலுக்கு நன்மை பயப்பது என்பதை அன்னைக்கு கண்டாங்க அதனால் சொன்னாங்க அதுக்கு மாற்றம்ல பார்ப்பனர் கூறியது பார்ப்பன வேதம் தான் அந்த பசுமாட்ட கொல்லக்கூடாதுன்னு சொல்றான் ஏன்னா அவ்வளவுதான் படிச்சு தொலைச்சாதான் தொலுவாப்பியம் தொலு ஆப்பியம் வேந்துவிடு முனைவர் வேற்றுப்புல கலவின் ஆ தந்து ஓம்பன் மேவர் படிடா தொழில் தமிழன்டாது பார்ப்பது இல்ல வேதம் தொழில் ஒரு பக்கம் மொழியியல் ஒரு பக்கம் வாழ்வியல் ரெண்டையும் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போர் நடக்குமானா என்ன செய்வாங்களாம் போர் திடீர்னு போய் பாயமாட்டான் பண்ணலாம் தமிழனுடைய போர் முறை பாத்தீங்கன்னா மற்ற எந்த ஒண்ணுமே சொல்றேன் இவனுடைய நிலை தனித்தது ஆளாப்போ எப்படியோ கட்டுப்பூட்டானி என்று வருத்தமா இருக்கு தூங்கும்போது இது அவங்க தள்ள கொண்டு போடுறது இல்ல முன்னே சொல்லிடுவான் இந்த நாட்டில நாங்க இத்தனாம் தேதி படையெடுக்க போறோம் அதற்கு முன்னர் இன்னெல்லாம் இந்த ஊரை விட்டு வெளியில் செல்லுங்கள் என்று சொல்லுவாங்க புறநானூறு முதலியது ஆவும் பசு ஆணியர் பார்ப்பன மக்களும் சொன்னவனே சொல்லுவோம் அதுக்கெல்லாம் வேற்ற விளக்கம் இருக்குது பார்ப்பன மக்களும் பெண்கள் எல்லாம் போயிருங்க போர் நடக்க போது நீங்க அநியாயமா இருக்க கூடாதுமா இந்த அநியாயமா அவர கூடாது எதிரியோ அவனும் தனக்கு தான் போறதுமே தவிர அது கருதி மக்களுக்கு ஆவும் ஆணியல் பார்ப்பன மக்களும் பெண்டிரும் பிணியுடைய நோய் வாய்ப்பற்ற கொஞ்சம் போயிடுங்க நீங்களே மருத்துவமனைக்கு போறீங்க அப்புறம் பெண்டிரும் பிணியுடைய ஆவும் ஆணியர் பார்ப்பன மக்களும் பெண்டிரும் பெணியுடைய ஈரும் பொன்பல் புதல்வர் பெறாதீரும் மக்களை பெறாதவங்க இப்பதான் கல்யாணம் ஆச்சு மக்கட்பேரில் என்ன தம்பதியோட அங்க போய் வெளியில போடுவியாட்டுக்கு செய்கிற தொண்டில் மக்கட்பேர் என்பது ஒன்று எம் எம்பு கடிவிடம் நுமரன் சேர்மின் நாங்க இதெல்லாம் தேதியில் போர்த்தோட போறோம் எனவே நீங்க போயிடுவாங்க மற்றவங்க எல்லாம் காது இருந்து உணர முடியாத தண்ணீர் தான் போயிடுவாங்க இந்த பசு மட்டும் அதுக்கு காது இல்லை அதனால என்ன பண்ணுவான்னு கேட்டா அந்த பசுவே இவங்க போய் ஓட்டிட்டு வந்துருவாங்க ஓட்டிட்டு பக்கா புறநானூர்ல தொல்லாபித்துல இருக்குன்னு அவங்கதான் அதுக்கு சொந்தம் நாமல்லாம் அதுக்கு சொந்தம் இல்ல என்ன பண்றது புறநானூரும் அந்த தொழு ஆப்பியும் எந்த நூல் பக்கா தமிழன் நூல் என்னமோ குட்டிச்சு ஒரு படிச்சு தொலைக்காம இருந்த நமக்கு அதனால் அந்த பசு வந்து வாழ வைப்பது நமக்கு எல்லாருக்குமே பொறுப்பு கொல்லப்படக்கூடாது பசு மட்டும் என்ன எந்த உயிரமே கொல்லப்படக்கூடாதுன்னா அது வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் உதவுவதனால பயன் கொஞ்சம் புண்ணியத்திற்கு உதவுதனால கொஞ்சம் அதிகமா நமக்காக அதனாலதான் ஜான சம்பந்த பெருமானும் வாழ்க அந்த ஆணினம் அருமையான கேட்டா இவை என்னுடைய பயன் என்னன்னு கேட்டா நல்ல நாட்டில் வேள்விகள் நடக்க வேண்டும் பெருமானுக்கு அரிச்சனை வழிபாடு பெருக வேண்டும் அப்ப வேள்விகளும் அர்ச்சனையும் நன்கு நடந்தால்தான் நாட்டில் நல்ல வளம் இருக்கும் மக்களுடைய மனநலம் தடையும் நாட்டில் எதிரி மற்றவையெல்லாம் வராது நீங்கு நீங்க இருக்கும் என்பதற்காகத்தான் இதையும் முன்னர் கூறினார் அப்ப அந்த ஒரு வரிக்கு வழக்கம் ஒரு வரிக்கு நற்பயன் அடுத்தது என்னது வாழ்காந்தனர் அதுவும் வந்து நமக்கு மழை பெய்வதற்கு நல்ல வேள்விகள் வேண்டும் வேள்விகள் நல்ல சிறப்பா இருந்தா தான் மழை பொடியும் என்று சொல்லுங்க அதான் சொல்லுகிறார் வேள்வி நற்பயன் விழ்புணல் ஆவது நல்ல வேள்வி இருந்தான் வீடு போல நல்ல மழை அருமையா பெய்யணும் பெய்யும் அப்ப நல்லா தானா மழை பெய்யணும் அல்லாமலும் நாளும் அர்ச்சனை நல்லுறுப்பாதலால் லண்டன்ல இந்த மாதிரி ஒலியே வராது ஏன்னா நீ போறதுக்கு வேகத்துக்கு போற இங்க இருக்கிற மட்டும் எத்தனையோ இடங்கள்ல எவ்வளவு சங்கரது ஒலியே கிடையாது காரணமே கிடையாது ஏன்னா ஒன்று பேர் ஒன்றுதான் போகும் அதனால நீங்க முந்த வேண்டிய வேலையே இல்லை எங்கையாவது முந்தியது என்று கேள்விப்பட்டா அந்த இடத்துலயே ஸ்பாட்ல சர்டிபிகேட் பஸ் போடும் அரசு எடுத்துக்கணும் அரசு அதனால ஒலிய மலை வைத்தாதான் நீங்க ஆறு அடிக்கிறது நம்மை ஆண்டு ஆளுதான் என்ன பண்றது அவங்களுக்கு நல்லா எடுத்துக்கூடாத வேள்வின பயன் வீழ்புணலாவது நல்ல வேள்விகள் நடக்குமானால் மழை இடையராது பெய்யும் ரெண்டாவது இது வந்து என்ன பொது நிலை இனி சிறப்பு நிலை பெருமானுக்கு நீங்க பெருமானுக்கு நீங்க வழிபாடு செய்வது என்றால் முதல் முதல் அதற்கு என்ன திருமுழுக்கு செய்யணும் திருமுழுக்கு செய்வது நீங்க பால்கள் சந்தனம் பஞ்சாமிரம் முதல்ல ஏதோ தண்ணிய ஊக்க தண்ணி முதல்ல வேணும் அதுக்கு தண்ணி வேணும்னா என்ன வேணும் அருமையாக இது வேணும் இது மழை வேணும்னு திருவள்ளுவர் வான் சிறப்புல அவரை இல்லைய கொள்கை கொண்டு சேர்த்துறீங்களே முட்டாள்களே முட்டாள்கள் இந்த குரல படிங்க மழை பெய்யலன்னா என்னென்ன தீங்கு வரும் சொல்லிட்டே வரார் அதுல ஒரு குரல் சிறப்போடு பூசணி செல்லாது மேல் அவர் கடவுள் இல்லைங்கிற குரலை செல்லாது எப்ப வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் இந்து மழை பெய்யல என்ன நாட்டில் திருக்கோயில்களிலோ அல்லது நீங்கள் வீட்டிலேயோ நடக்கிற வழிபாடு நடவாதுன்னு சொன்ன அப்ப வழிபாடு தமிழன் அப்படி செய்திருந்ததனால்தான் இதெல்லாம் சொல்ல வேண்டியதாயிருக்கு அவருக்கு அந்த கடவுள் தான் இருந்ததனால்தான் சொல்லுவாயிருக்கேன் எனவே சகாரா பாராயணமா நெத்திய போட்ட திருவள்ளுவர் பானம் வரைக்குமே பத்து குரல் ஒரு குரல் அப்படி சமயம் நெறியா இருக்க நாங்க திணிச்சோ அந்த குரல் இல்லையா அதுல வேற ஆறு காசுல கல்யாணம் வான வேடிக்கை பாலா பணம் அதெல்லாம் தெரிஞ்சாதான் கொஞ்சம் சமய நீதி தெரியும் சிறப்போடும் பூசணி சிறப்பு வழிபாடும் நடக்காது பூசணி நித்திய வழிபாடு நடக்காது அப்ப எதை முன்ன வைச்ச சிறப்பு வழிபாட்ட முன்ன வைச்ச ஏன் வைத்த கார்த்தி எண்ணிக்கையே வந்து குடம்புடமா முத்துக்குமாரசாமிக்கு ஊத்துரும் வைத்தூரன் கோயில்ல ஏன் அன்னைக்கு குடங்குடமா ஊத்தணும் சந்தனத்தையும் பாலியன்னா மற்ற நாள்ல இருக்கும் ஊனத்தெடிக்கு ஊற்றிருக்கும் ஆட்சியர் என்ன பண்ணுவார் சிவ சிவா முருகா முருகான்னு வெறும் தண்ணி ஊத்திட்டு போயிட்டேன் கிடைச்சிருக்கும் சிறிது வயிற்றுக்கு அது மேல கூட படாது அப்படியே பால விஷயம் பண்ணியிருக்கும் இந்த மாதிரி இருபத்தொன்பது நாள் நடத்துவதை அந்த வழிபாட்டின் குறையை நீக்கத்தான் கார்த்திகைக்கு குடங்குடமா ஊத்துறது ஏன் ஊத்துறாங்க படிய ஊத்துறது தெரியணும் அதாவது பூசணிங்கிறது அருமையான தமிழ் விளங்காது தமிழனுக்கு ஏன் நைமித்தியம் நித்தியம் பேரு நைமித்தியம் சிறப்பு வழிபாடு கார்த்திகையில சஷ்டியில செய்யறதெல்லாம் பங்குனி உத்தரவு செய்யறதெல்லாம் நித்தியம் நால்வழிபாடு அதுல சிறப்போடு பூசணும் போது நைமித்தியத்தை முன்னே கூறி பிறகு நித்திய பூஜை சொல்றார் ஏன் சொன்னார் இதெல்லாம் பரிமையாளம் தான் நீங்க அந்த குரல் உரையில அதுக்கு ஞானம் சமயம் ஞானம் இருக்கணும் என்ன சிறப்படு சிறப்பூசி பூசணி செல்லாது செல்லாது சிறப்பாவது பூசணையாவது இரண்டாவது ஏன் அந்த மாதிரி சிறப்பு வழிபாட்டை முன்னே கூறினார் இந்த நித்தியமா நாள்தோறும் செய்யற வழிபாட்டுல சில குறை நிறை இருக்கும் பால் இல்லாம இருக்கும் பிறனாளை பஞ்சாமிரதம் இன்னைக்கு பழமைய கடைகள் எல்லாம் காவட்டா இருக்குதுயா பஞ்சாமிரதம் பண்ண முடியாது என்ன பண்றோம் பஞ்சாமிரத படம் உடம்பு ஆகவே நாள் வழிபாட்டுல தினமும் செய்யற வழிபாட்டுல சில குறைகள் இருக்கும் இந்த குறைகள் நீங்குவதற்காக செய்யப்படுவதுதான் சிறப்பு வழிபாடு இவ்வளவு வருதுவாராவது நடத்துற முண்டங்கள் நாங்க சொல்லணும் நித்தியத்தில் தாழ்வு தீர செய்வது நைமித்தியமாததுன்னு அதனை முற்கூறினா அடிமையில விளங்க விளங்காது விட்டே விட்டான் வேணா நித்தியத்தில் நித்தியம் நாள் வழிபாட்டில் தாழ்வு செய்வது நீங்க அன்னைக்கு பால் கிடைக்காமலோ பஞ்சாமலம் கிடைக்காமலோ அல்லது இன்னைக்கு செய்யற பூஜையில கொஞ்சம் வடிவியோ அல்லது காலந்தள்ளியோ இங்க வெளியில போயிருப்பீங்க மூணு மணிக்கு சீக்கிரமே முருகா அந்த மாதிரி தாழ்வு நீங்க செய்வது நைமிசிகம் முதல்ல சிறப்பை சொல்லி பிறகு பூசணி கூதினா இந்த குரலு கை வைக்கணும்னா சமயத்துறையில எண்ணம் இருக்கணும் சமய வழிபாட்டுடைய சிறப்பு தெரியணும் இல்லனா தூக்கிதான் வழியில போறதெல்லாம் எதிர்ப்பா திருக்குறள் ஆமா அதுல இன்னொன்னு இருக்கு சிறப்போடு இலக்கணம் சிறப்பு பூசணி ரெண்டு சொல்லி செல்லாதுன்னு ஒருமையில சொல்லப்படாது தந்தையும் பிள்ளையும் வந்தார்கள் தந்தையும் பிள்ளையும் வந்தான் சொல்லப்படாது பூசணி சொல்லும் போது ரெண்டும் செல்லாதுன்னு அந்த டூங்கிறது ஒருமை விகுதி செல்லா இது போல தானம் தம் இரண்டும் தங்கா அந்த டூ அல்ல ஏன்னா ரெண்டு சொன்ன அந்த கருத்தியில அந்த தூ நான் விகுதி வரக்கூடாது இலக்கணம் ஆனா அங்க தானம் தவமி ரெண்டும் தங்கான் போட்டு உண்மை கொடுத்திருந்தா செல்லான்னு தான் சொல்லணும் சிறப்பொடு பூசணி என்று அந்த ஒடு கொடுத்ததுனால் செல்லாது என ஒருமையால் கூறினா இலக்கணம் தொடப்படாது ஒரு பக்கம் ஆழ்மையான இலக்கண அறிவு இன்னொரு பக்கம் சமய அறிவு இன்னொரு பக்கம் அரசியல் அறிவு இன்னொரு பக்கம் அமைச்சருடைய மாண்பு இன்னொரு பக்கம் இல்லற மாண்பு இன்னொரு பக்கம் பெண்களுடைய புனநலன்கள் காமத்து பால்ல கொட்டி இருக்காரு இவ்வளவு இருந்தா தான் திருக்குற நுழையலாம் இல்ல வணக்கம் நன்றி எழுதணும்ல படி முதல்ல நுழைய கொட்டி வச்சிருக்கிறாங்க அத படிக்க கொட்டி வச்சிருக்கிறாங்க யோகியதையா படிக்க நாதி இல்லையே கல்லூரியும் எடுத்துக்கிட்டான் பரிமையுற வேண்டாம் சிறப்பிட பகுதியில் செல்ல வேண்டாட ஏசா இதுல எது வரும் அப்படின்னாரு அஞ்சாண்டு வினா தலை எடுத்துக்கல எது வருது அதெல்லாம் பாருங்க சீர்த்து போய்க்கு வேலை ஒழிக்கு கல்லூரி எல்லாம் இனிமேல் வேண்டியதே இல்லாமல் கல்லூரியெல்லாம் வேண்டியது முருகா நீ காத்து எனவே வீண்பயன் வீழ் பூணலாவது அந்த வீழ்பூன நல்ல மழை இப்ப திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து சொன்னவன்னு அடுத்த அதிகாரம் மான்சிறப்பு தானே வச்சார் அந்த அதிகாரம் முறை கூட ஏ நாட்டுக்கு தலைவனாக இருக்கிற பெருமானுடைய வழிபாடு நாட்டுல இருக்கணும் காலகாலத்துல மழை பெய்யும் இந்த ரெண்டும் அடிப்படை அதனால அடுத்தது வான்சிறப்பு அடுத்தது நீத்தார் நீயனானு இருந்து பிரோஜனம் நல்ல ஞானியர்கள் இருக்கணும் அதான் நீத்தார் எதை நீத்தார் உலகியலை நீத்து அருளியல்லேயே இருக்கணும் நீத்தார் மூன்றாம் தேதி அறம் அவங்களால சொல்லப்படுவதாண்ட அறம் நீயனான் சொல்லுவது அறம் இல்ல அடுத்தது அரண்வழி உறுத்தல் அந்த ஆறம் ரெண்டு வயப்படா ராஜா இல்லற முன்னு ஒண்ணு ரம் இல்லற எப்படி தெரியுமா அஞ்சா அதிகாரம் இல்வாழ்க்கு ஆறாம் அதிகாரம் இல்வாழ்க்கைக்கு எந்த மனைவிடா தங்க மான பொண்ணுடா வாழ்க்கை பண்ணிக்கலாம் ரெண்டு பேர் இருந்த போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஐயா குழந்தைகுட்டி ஏழாம் அதிகாரம் மக்கள் தேதி எல்லாம் அன்பாருங்கடா அன்புடைமை எட்டாம் அதிகாரம் அடுத்தது நீங்க மட்டும் சாப்பிட்டா போதாடா விருந்தெல்லாம் ஒன்பது அதிகாரம் இனிமையா பேசுங்க இனிமையா வாங்க இனிமே ஒண்ணு அதிகாரம் எப்படி இருக்கு நீ என்ன அத ஒருத்தான் அத மாத்தோரா மாத்திகாரத்துல மா திருவள்ளூர் கழக மறுக்க வேணாமல் வினப்பயன் வீழ் புனலாவது நாளும் அச்சனி நல்லுறுப்பாதலால் இந்த அச்சனின்னு வரும்போது திருவள்ளுவர் நினைக்காம இருக்க முடியல அர்ச்சனை சொல்லுகிறார் திறப்படுப்பூசனை செல்லாதது எனவே வழிபாட்டிற்கு வேண்டியது தண்ணீர் முக்கியம் அடுத்தது வாழ்த்தியது வாடுகந்தனர் அடுத்தது வேந்தனும் ஓங்குக அரசனை சொன்னார் ஆளும் மன்னனை வாழ்த்தியது அச்சனை மூளும் மற்ற இவை காக்கும் முறைமையால் இது மாதிரி அரசனுக்கு என்னதுன்னா இந்த நல்ல திருக்கோவில் வழிபாடுகள் நல்லா நடக்கிறதா என்பதும் அதை ஆற்றுகின்ற மக்கள் நல்ல பண்புடையா இருக்கிறா என்பதையும் காப்பதற்கு காப்பா அரசன் இருக்கிறான் எனவே அரசனை அடுத்து வாழ்க்கிறான் திருவள்ளுவர் நாட்டை பற்றி இலக்கணம் சொன்னார் நாடன்ப நாடாவலத்தன எல்லாம் சொன்னார் ஒன்பது குரல் சொன்னார் பத்தாவது குரல் ஐயா நீங்க சொன்ன ஒன்பது குரலுடைய இலக்கணம் ஒரு நாட்டுக்கு அமைஞ்சிருக்குது போதுமா ஐயா அப்படின்னா உட்கா இருப்பார் என்ன இந்த ஒன்பது குரல்கள் சொல்லப்பட்ட நலங்கள் எல்லாம் வாய்ந்திருக்கிற நாடு ரொம்ப அருகே இருக்கிறது ரொம்ப கடினம் தான் எப்படியாவது ஒன்னு குறைஞ்சிதான் இருக்கும் சரி அப்படியே ஒரு கால் இந்த ஒன்பது நான்கு குரல் சொன்ன அந்த நன்மைகள் அமைந்திருந்தாலும் இப்ப நான் சொல்ல போறது இல்லைன்னா போயிடும் ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமின்றி ஒன்பது குரல் சொல்லப்பட்ட நீதிகளெல்லாம் அமைப்புகள் எல்லாம் ஒரு நாட்டில் இருந்தாலும் பயனில்லை எது இல்ல தேந்து அமைவு இல்லாத நாடு அரசியல் நல்லா அத்தனையும் உறுப்பிடப்படாது அரசனா வர்ற முண்டல் சரியில்லைன்னு வச்சுங்க இந்த ஒன்பது இருந்தும் உருப்படாத இதெல்லாம் நீ மாத்தலாமா இதுதான் கடைசி குரலாக ஆங்கு அமைவு எய்திய இதுவரை சொல்லப்பட்டதெல்லாம் ஒரு நாட்டுக்கு அமைந்திருந்தாலும் பயனில்லை வாழ்த்தியது எல்லாவற்றையும் காப்பதனால இப்படி எல்லாம் என்ன தீய தீமை எல்லாம் ஆளுங்க அந்த தீமை என்ன அயல் நெறி வீழ்க என்றது அயல் நெறி சைவ நெறி அல்லாத பிற பிற இந்த அளவில ஒரு பக்கம் அந்த உயிரலை பற்றியும் இன்னொரு பக்கம் இறைவனை பற்றியும் ஒத்தே சொல்லப்பட்டது ஒத்தே சொல்லப்பட்டது மக்களினுடைய நன்மையை விடுத்து ஆண்டவனுக்கு செய்யும் யாருமே சொல்லுமே சொல்ல திருமூல திருமந்திரம் யாவற்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை என்னப்பா கலையில பூ கிடைக்குது அப்படியே தாமரை நூறுகள் தாமரையா இருந்து இதெல்லாம் சுருளாமல் இருந்து வண்டுகள் வைக்காமல் இருந்து ஒரு வயலும் பண்ண மாட்டான் பண்ண முடியாதுமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்கு சாப்பாடு போடு நாங்களே இல்ல சாமி அப்படியா உங்க குடும்ப வேண்டா ராஜா என்னைக்கு சாப்பிடுங்க ஏதோ பத்து நாள் அந்த பத்து நா நாளைக்கு ஒரு சாப்பிடும் போது திவிழூண்டு போட்டு தினமும் போடணும் யாவருக்கும் ஆம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி நீ என்னை பத்து நாளைக்கு உதறீன்னா சரி எனக்கு இவ்வளவுதான் சொல்ற திருவள்ளுவர் ஒழுங்கு அரவினை சரி இவ்வளவு போட்டுட்டா ஒரு குழந்தைக்கு போயிடும் சார் அது சாப்பிடுனாரு ஒரு அரைப்பருக்க எடுத்து ஒரு எறும்பு ஓடிச்சுன்னா அது கிட்ட போட்டு எறும்புக்கு அரைப்பருக்க போது எப்படி சொன்ன நம்முடைய யாவற்குமாம் ஒரு கைப்பிடி அஞ்சு நாளைக்கு சாப்பிட்டாலும் அந்த அஞ்சு நாளைக்கு சாப்பிடும் போது இது முடியாத எனவேதான் இப்படி இந்த மாதிரி இருக்கிற அமைப்பெல்லாம் நன்றாக வளர வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னலாம் ஓதிட்டு அயல் நரி வீழ்கயன்றது வேறாம் அரண் நாமமே சூழ்க பெருமான் நாமமே சூழ்காட்ட நிறைவுபடுத்துறாரு ஏன் பொருள்னாரு அரண் பெயர் சூழ்கையென்றது தொல்லுயர் யாவையும் வாழி அஞ்செழுத்து ஓதி வளர்கி அருமை அருமை அங்கே பாட்டில் என்ன இருக்குது வாழ்கந்தனர் வானவராணினும் வீழ்க தன்புணர் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாம இருக்கு என்ன பெயர் அரண் பெயர் என்ன திருத்து செப்பாராயில் அவனுடைய பெயர் என்னன்னு கேட்டா பாருங்க நம்ம எல்லாரும் சொல்லுங்க இல்லை இன்சில் இருந்து அத வேற ஞாபகம் ஏன் தாயும் தந்தையில் தாந்தனியன் காணி அவனுக்கு ஒரு தாய் தந்திருந்தா சிவபெருமான் நம்முடைய பெருமானாக அவருக்கு ஒரு அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்க அம்மா அப்பாவை இவரை விட்டுள்ள நம்ம வாங்க வாங்கத்தான் சிவபெருமான உட்காருக்கு சார் குறிப்பா சிவசிவன் தாயும் தந்தையிலி தாந்தனியன் ஆயிழியும் காயில் உலக அணித்தும் அரண்மம் எும் சூழ்கின்றார் அரண்நாமம் என்று பொதுவையால் கூடினாரும் திருவைந்தெழுத்து வாழ்க பாருங்க ஒரு பாடலுக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாடல் சொல்லிட்டு படிக்க சொல்றேன் இப்ப எல்லாம் நம்ம தலைப்பு கொடுக்கறமேசுறவங்களுக்கு எங்களுக்கு எங்க எண்ணத்துல விடாதீங்க நீங்க தலைப்பு கொடுத்து பேசணும் கேட்டுக்கொள்ளம் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அரண்யார் வஜவே வேலுமதலியார் நம்முடைய இவரு பழனி ஈசான சிவாச்சாரியார் அவங்கெல்லாம் இருந்த காலத்துல திருநெல்வேலியில தலைப்பு இத கொடுத்தாங்க வேற எந்த உலகத்திலேயே எங்களுக்கு தலைப்பு கொடுத்து ஒருவருக்கு என்னன்னு கேட்டீங்களா வாழ்க அந்தனர் ஆனம் நிமிஷம் என்ன தெரியும் இருபத்தி ரெண்டு நிமிஷம் இருபது நிமிஷம் ஆட்சி அந்த கரிகாரத்துக்கு முன்னால தெரியும் இருபத்தி ரெண்டு ஆட்சி அது எவரேனும் தாமாக கழுத்து அப்படி தள்ளும் ஒருவர் ஈசான் தலைவர் அது அருணையார் அபிசூர் ஒருசாமி பிள்ளை இவங்கெல்லாம் ஒருத்தருக்கு வாழ்க்கம் இன்னொருத்தருக்கு வீழ்க தன்புணர் இன்னொருக்கு வேந்தனும் ஆழுக தீயது இன்னொரு அரண்மைய சூழல் தலைப்பு என்ன வையகம் துயர்த்தியர்கமிழகத்திலேயே இப்படி ஒரு தலைப்பு கொடுத்து பேசியம் திருநெல்வேலி ஒன்று வையகம் துயர்த்தீர்கே என்பது தலைப்பு இப்ப அதுல அஞ்சு பேரு ஐரண்டு ஐயிருபது நூறு ஐரண்டு பத்து நூத்தி பத்து நிமிஷம் தலைவர் என்ன சொன்னார்ந்துடும் இருபதம் வரும் உட்கார்ந்து இங்க ஐந்து பேர் பேசுறாங்க கொடுக்கப்பட்டிருக்கிற மணித்துளிகள் இருபத்தி ரெண்டு மணித்துளிகள் அல்லவா அப்படி அப்படி அந்த மணித்துளிகளை மீறுகின்ற பொழுது சிவப்பொழி காணப்படும் அதை அடியேனும் நான் காண வேண்டும் எனக்கு தலைவருங்கிறதுனால என்ன இருபத்தி ரெண்டு வேணா எல்லோரும் காண வேண்டியது சிவப்பொழி தானே சிறப்பென்னும் செம்பொருள் தானே என்று சொன்னா எனக்கு தலைவன்கிறதுக்காக இருபத்தி நிமிஷத்துக்கு மீற வேணா எனக்கு நிமிஷம் ஆகுதுன்னா சிவப்பொழி வந்துட்டு எல்லோரும் காண வேண்டியது செம்பொருள் தானே அதனால் அடியேனும் அதை காண வேண்டும் தலை இருக்கிறதுக்காக போட்டு வளர்த்து கூடாது அப்ப அவரு இருபது வருஷம் அப்படியே நேரத்தையும் ஒதுக்கி தலைப்பையும் கொடுத்தாத்தான் நாங்க உருப்படுவோம் பணிவான விண்ணப்பம் எங்க விருப்பத்துக்கு கடலூர்ல பேசுறது பாண்டிச்சே இல்ல பாண்டிச்சே இல்ல பேசுறத நேரத்தையும் அதிகமா கொடுத்தா என்ன ஆகும் அல்லவா என்னமோ ஆகும் அப்புறம் பாருங்க என்னது மேல நீங்க படிக்க முதல் பாடலுக்கு நான்கு பாடல்கள் விரிவுரையாக செய்திருக்கார் இனி அடுத்த பாடலுக்கு தொடங்குகிறார் அரிய காட்சியர் என்பது அவ்வாதி தெரியலாம் நிலையால் உரிய அன்பனில் காண்பவர்க்கு உண்மையாம் பெரிய நல்லா பேசினார் ரொம்ப அருமை அவர் ரொம்ப அரிய காட்சியர் காண்பதற்கு ரொம்ப அருமைன்னு சொன்னாங்களே அப்படி அருமையா இருப்பது எப்படிதான் காண்பது அவன் எளியன்னு சொன்னா எல்லாரும் பார்க்கலாம் அவர் தான் ரொம்ப அறிவு காண்பதற்கு அருமை வணக்கம் நன்றி வெளியில் வந்து என்ன பொருள் எங்கேயுமே இருக்குது எல்லா பதியும் ஒரு பக்கம் ஒரு அரியர் என்று சொல்லுவேன் பாருங்க அரியானை அந்த நர்தம் சிந்த யானை அருமையா போச்சு அவன் எல்லா உயிர்களுக்கும் அரியவனாக இருப்பான் அதே ஆண்டவன் அதே ஆண்டவன் எப்படி இருப்பான் சிந்தையான சிந்தையில் இருப்பான் என்று கேட்டார் இந்த நான் கான்பேன் யான் காண்பேன் என்ற முனைப்போடு செல்லுகின்றவர்களுக்கெல்லாம் அவன் அறியவன் காண்பார் கண்ணுதலாய் காட்டாக்காலே நீ காட்டாவிட்டால் நான் எப்படிப்பா காண்பேன் நீ காட்டுவிட்டால் நான் காண்பேன் என்று யார் அன்பா போறாங்களோ அவர்களுக்கு காட்ட முடியும் அவன் எப்படிப்பட்டவனு கேட்டா இந்த முனைப்போடு செலுந்தவர்களுக்கு காண முடியும் முனைப்பற்றி நீதான் காட்டினா காட்டுவான்னு சொன்னா தானா காட்டுவான் அதுதான் அந்த அரியன் எளியன் என்று சொல்வதற்குரிய வேற்றுமை அப்ப அரியான் யாருக்கு முனைப்பாக சென்றவர்களுக்கு யாருக்கு எளியான் நீ காட்டினாலேந்து யார் காட்ட முடியும் என்று சொல்லுக்கு அந்த சொல்லுகிறேன் அது போலயும் இந்த அரிய காட்சியர் யாரும் காண முடியாதுன்னு சொன்னா ஏன் அப்படின்னா அவ்வாதியை தெரியலாம் நிலையால் தெரியாரன அவன் அவனை தெரிந்து கொள்ளும்னா ஒரு நிலை இருக்கு அந்த நிலையில தெரிஞ்சுட்டா தான் முடியும் அது யாருக்கே தெரியல அப்பா புள்ளைக்கே தெரியல யாரு அப்பா வைகுண்டத்தில் இருக்கிற புள்ள பிரம்மலோகத்துல இருக்கிற புள்ள என்ன பண்ணிச்சு ஒரு நம்ம ஆண்டவனை காணுவன் நான் அதாண்டா நினைச்சேன் அப்படின்னு என்னப்பா செய்வோம் ஏ நீ முடிய காண நான் அடிய காண ரெண்டும் போச்சு நான் காண்பேன்னு போச்சு போச்சு போச்சு போச்சு போச்சு காணல இதுவும் கீழே போச்சு போச்சு போச்சு அடியும் காணல என்னப்பா அப்படின்னது என்னடா ராஜா நீ முடியாரு நீங்கப்பா அப்படின்னா சரி வாங்க அப்படின்னாரு என்னடா பண்றது என்ன ஏன் காண முடியல இந்த தாண்டகம் வந்தது ஞாபகத்துக்கு என்னன்னா அரியானை அந்த நடந்தம் சிந்தையானை என்று ஞாபகம் வந்தது அப்பர் சுவாமிகள் அந்த நடந்தம் சிந்தையானைங்கிறாரு நாம ரெண்டு பேரும் போயும் காண முடியல எனக்கு அதான் தெரியல அப்படின்னு எனக்கு அதான் தெரிய வந்த என்ன அப்படின்னா தம்பியும் எங்களுக்கு அடியில போயும் ஒண்ணும் காணா தம்பியும் போனா போய் போய் போய் முடியும் காண அப்படின்னாரு இதை வந்து ஞானசம்மந்த எட்டாவது பாடல்தோறும் பாடியிருக்காரு தெரியுமா எட்டாவது பாடத்தோறும் தான் பதியத்துல எட்டாவது பாடல்தோறும் இந்த தாயும் தன் தந்தையும் தமையனும் ஆகிய இருவரும் காண முடியாது என்று பாடியிருக்கார் தெரியுமா ஒன்பதாவது ஒன்பதாவது பாடியிருக்காரு ஆமா ஓ எட்டு ராமன் ராமன் ஒன்பது தெரியுமா ஆமா அவர் கூட பாடியிருக்காரு ஏன் அப்படி பாடினாரு தொழுவார்க்கே அருள்வது சிவபெருமான் என தொழா அதெல்லாம் பாட்டினுடைய விரிவுரை யார் தன்னை வணங்கி உன்னை காண வேண்டும் என்று வணங்கி அந்த பணிவோடு வருகின்றார்களோ அவருக்கு அருள்வார் தொழுவார்க்கே அருள்வார் ஆனா இவங்க ரெண்டு பேர் என்ன போனாங்க வலுவான மனத்தாரி என்ன வழு குற்றமான மனசு நான் கான் வீண் அப்படிங்கிற அந்த முனைப்பு வர்ற வரைக்கும் இந்த ஜென்மம் அல்ல ஏழு பேரும் எடுத்தால் காண முடியும் அதனால வலுவான மனத்தாரி யாரு சேர போனாங்க மலாயமால் அயனும் அப்பாவும் பிள்ளையுமா எப்படி போனாங்க சாமி உரு மாதிரி போனாங்கப்பா இழிவாகும் கரு விலங்கும் பாட்டு இழிவாகும் கரு அப்பா போனார் நான் அடியை காண்பின்னு போகும்போது அடியை காண்பதற்கு என்ன பண்றது என்ன அது மண்வெட்டுக்கு எல்லாம் வேணா ஒரே ஒரு பிராணிதான் மூக்குலேயே நோண்டும் அது என்ன பிராணி அது இன்னதுன்னு சொல்லப்பூடாதான் சேக்கிலார் இழிவாகும் கரு விலங்கும் என்ன பிராணி சாமியாரே நம்ம கிட்ட வாழ்ந்துகிட்டே இருக்கும் அது எல்லாரும் இழிவா சொல்லுவாங்க கண்ணங்கரை அடுத்த வாரம் விளையாட சாமி ஜெயிக்கிற ஜெய்க்கிற விளையாட் சொல்லப்படாதோ மணிவாசர் பார்த்தா சாமி நீ அப்படி சொன்னாது பெருமாளும் பன்றியா சென்டூணராஜவடி அடுத்த வாரள விளையாகும்ருன்னதுன்னு சொல்லாமல்ினையாம அது அது அவ்வளவுக்காக இருக்கல அதனால அதே அன்பு வந்திருக்கின்ற மாயம் வந்துடும் இவருதான் சொல் நான் சுக்கா சேர்க்கிறார் இழிவாகும் கருவிலங்கும் பறவையுமாயி ரெண்டும் போய் எண்ணாச்சு எய்த்து ரெண்டும் இதுக்கு சிறகே ஒணிஞ்சு போற போச்சு அதுக்கு மூக்கு நோட்டு மூக்குல